வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் மார்ச் 19 இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான காந்தி அமைதி விருது யோஹாய் சசகாவாவிற்கு வழங்கப்பட்டது இரண்டு பண்டிட் சிவகுமார் சர்மா சந்தூர் வாத்தியத்தோடு தொடர்புடையவர் மூன்று மூர்த்தி தேவி விருது இலக்கிய பிரிவில் வெற்றி பெற்றவருக்கு வழங்கப்படுகிறது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நோபல் பரிசு எந்த நகரத்தில் வழங்கப்படுகிறது இரண்டு ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியா என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் மூன்று இந்தியாவின் தேசிய கீதம் எந்த நாளில் அறிவிக்கப்பட்டது நன்றி மீண்டும் சந்திப்போம்